அவர்கள் எங்களுக்கு ஒரு தொழுகை நடத்தினார்கள் பிறகு மேடை மீது ஏறி தொழுகை பற்றியும் பற்றியும் போதித்தார்கள் உங்களை விண்புறமாக நான் காண்பது போலவே எனது பின்புறமாகவும் உங்களை காண்கிறேன் என்று கூறினார்கள்